शिव साररंभा शचार्य मध्यम अस्मदाचार्य पर्यता वंदे गुरपरंपरा श्रुतिस्मृतिपुरा आलय करुणा नमा भगवत्द शंकर लोक शकराचार्यव पादरायन सूत्रपाश्यतवपुन कुस्व वै ऋकारस्तर्त अरो दीयते ईश्वरो गुररात्मे मूर्तिदिभा व्योमव्या दक्षिणा मूर्त नम ओ भद्रंग सृणुयाम देवा भद्रम पश्येम शबीयज्रा स्थर दुषुवाहुंसनू विषेम देविततायु स्वस्ति न इंद्रो स्वस्ति न भूषा विश्व स्वस्ति नाख्यो अने स्वस्तिनो बृहस्पतिर्ददा तो ओ गुरुभ्यो हरिवो श्रीगुभ्यो नम हरिवूं मुंटकं इर कंठं नालावि श्लोकम नालावुद मंत्रम् नायमात्मा யன்தபோ வாப்பலி எப்பைரிய சசைஷ ஆத்மா விஷதே பிரம்மதாம இப்ப நம்ம வந்து கடைசியா நாலாவது மந்திரத்தை பார்க்க ஆரம்பிச்சோம் இதுல வந்து கேள்வி வந்து சவுனக்கா கேள்வி கேட்கிறேன் தை தெரிஞ்சுண்டா எதை தெரிஞ்சுடா எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு கேட்கிறேன் கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விக்னாதம் பவதி கஸ்மின்னு பகவோ விக்னாத்தே சர்வமிதம் விக்னாதம் பவதி இந்த சிருஷ்டிக்கு காரணம் என்ன எதை தெரிஞ்சுட்டா இந்த சிருஷ்டியில் இருக்கிறது அத்தனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சமமாகும் அதை சொல்லுங்க அப்படின்னு ஏக்க விஜ்னானேன்னு சர்வ விஜானம் ஒன்ன தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சது எது முடியும் அப்படின்னு பதில் வந்து பிரம்ம ஜானேன சர்வ விஜானம் பவதி பிரம்ம ஜானேன சர்வ விஜானம் பவதி ஏனா நலோன் இஸ் பேசிக் ஸ்டப் ஆஃப் என்டையர் கிரியேஷன் கரெக்டா அதனால அதை தெரிஞ்சுண்டா முழுக்குது இப்ப சமுத்திரத்துக்கு அதிர்ஷ்டான வந்து தண்ணீர் அந்த ஜலத்தை தெரிஞ்சுண்டா ஜலவத்து மீதி எல்லாம் தெரிஞ்சதுக்கு சமமாகும் அதுல இருந்து அலை வருது சமுத்திரத்துல இருந்து குமிழ் வருது அதுக்கப்புறம் வந்து இந்த சுழல் மாதிரி வரும் அதெல்லாம் இருக்கிறது இதெல்லாமே வந்து அந்த ஜலத்துல இருக்கிறது அப்ப ஜலத்தை தெரிஞ்சுண்டா பேசிக் ஸ்டஃப் மீது எல்லாம் தெரிஞ்சதுக்கு சமமாகும் அப்ப பிரம்மன் ஈஸ் பேசிக் சப்ட் அதை தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு சமமாகும் அப்படின்னு குருவானோர் சொன்னார் அப்போ இந்த நாமத்துக்கு இருக்கிறது இந்த பிரபஞ்சம் பிரம்மன் விலக்கி கூட்டிட்டு வந்தாரு விவரமா நம்ம பார்த்து முடிச்சோம் இந்த ஆறாவது செக்ஷன்ல குருவானவர் உபதேசத்தை முடிக்க ஏதோ ஒரு ஆரம்பத்தில் இருந்தா முடிச்ச அதனால இப்ப முடிக்கும் தருவாயில இருக்கிறார் ஓகே அதனால அந்த மூடு வந்துடுத்து சிஷினாருளவு புரிஞ்ச மாதிரி அந்த ஸ்மைல் இருக்கிறது முடிச்சுடுவோம் செக்ஷன்ல என்ன டாபிக் அப்படின்னா திருப்பி இந்த உபதேசத்தினுடைய சாரத்தை சொல்ல போறாரு இது நான் பண்ணினத அதனுடைய சாரம் சம்பரி சொல்ல போறாரு அதனால பிரம்ம வித்யாவோட பிரீஃப் பண்ண போறாரு அதை வந்து நம்ம டீட்டெயில் பார்த்து முடிச்சோம் முன்னாடி சொல்லப்படுறது இப்பயும் திரும்ப வரப்போறது கடைசியா முடிக்கும் போதும் அதை சொல்லி முடிக்க போறது ஓகே சரி இப்படிலாம் ஞான யோகியதா அடைஞ்சி இந்த விஷயத்தை கேட்டு கீழே தரையெல்லாம் உட்கார்ந்து இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து அதனுடைய பலன் என்ன ஞானத்தினுடைய பலன் அப்படின்னா அதை பத்தி சொல்லப்படுது இந்த மூணு டாபிக் தான் பிரம்ம வித்யாவோட சாராம்சம் செகண்ட் வந்து ஞான சாதனானி மூணாவது ஞான பலம் மூணு விஷயத்தை பத்தி இப்ப நம்ம எடுத்துக்க போறோம் வரப்போற விஷயத்துல ஓகே இந்த மூணுல ரெண்டுல இருக்கிற மூணு நாலு மந்திரத்தை பத்தி நம்ம கடைசி வகுப்புல பார்த்தோம் மூணாவது மந்திர நாலாவது மந்திரம் பகுதியை பத்தி சொல்லு சொல்லிருச்சு அதுல வந்து நமக்கு வந்து இந்த மூணு நாலு நம்ம என்ன பார்த்தோம்னா ஆத்மவரணம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆத்மவரணம் கொஞ்சம் முன்னாடி வாங்க ஓகே ஆத்மரணம் என்ன தீவிர முவம் தீவிர முவம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஆத்ம செல் தெரியறதுக்காக இந்த ஹர்ஜி இருக்கு அந்த புருஷார்த்த நிச்சயம் பண்ண வாழ்க்கையில இதுதான் அப்படின்னு யாரு முடிவு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தான் இதெல்லாம் உறுதியாகும் ஓகே இப்ப வந்து நம்ம வந்து பத்ரிநாத் போறதுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன ஆகும் பத்ரிநாத்துக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டான் நம்ம இந்த சாதாரண சாப்பிட்டு தூங்குற அந்த சிஸ்டம் ஒத்து வராது ஓகே மூணு மணிக்கா எழுந்திரிக்கணும் ஓகே குளிச்சு குளிக்காம அப்படியே டப்போ டப்ப எல்லாரும் எல்லாரும் மூணு மணிக்கா எழுந்திரிச்சு குளிச்சாகணும் ஓகே இருக்கிறது ஒரே பாத்ரூம் அதனால எல்லாரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது அந்த அவசரத்தில் ஏதாவது விட்டுட்டு போயிடக்கூடாது அந்த குளிர் ட்ரெஸ் இருக்கு அதை விட்டுட்டு போயிடக்கூடாது அதெல்லாம் ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ராத்திரியே ராத்திரியே ரெடி ஆகணும் ஓகே ராத்திரிலாம் கனவு கண்டுறது எப்படியே பத்ரிநாத் போகிறது கனவு ஆகும் ஓகே பேசுறது என்ன இருக்கும் பத்ரிநாத்த பத்தியே பேசிருக்கோம் அப்புறம் தான் ஸோ கடைசியில் வந்து சாயந்தரம் ஒரு அம்மா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க காலையில் வந்து நிற்கிறாங்க எப்படி வந்து ஐயோ எப்படி என்னால் முடியும் நான் வந்தே வந்து அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க ஸோ அதனால இதுக்கு பேர் என்ன வேணா ரெடியாகிறதுக்கு நான் நிச்சயம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகும் போகிற அந்த பயணத்தில் வந்து சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ ஓகே அதெல்லாம் புலம்பல் கிடையாது பத்ரிநாத் குறிக்கோள் லட்சியம் முழுக்க அதுல நிச்சயம் பண்ணிட்டா மீது எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும் தீவிர முமூக்சத்துவம் தான் இந்த இதுக்கு வரும் தீவிர முமூக்வம் இந்த மூணாவது மந்திரத்துல தீவிரமா ஆத்ம வரணத்தை பத்தி பேசுது நாலாவது மந்திரத்துல நாலு விஷயம் சொல்றது யோகியத்தை பத்தி பேசிட்டு இந்த ஆத்ம ஜானம் செல்ஃப் நாலேஜ் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா பலம் இருக்கணும் செகண்ட் பிரமாதம் மூணாவது தபஸ் நாலாவது லிங்கம் அப்படின்றத பார்த்தோம் போன வகுப்பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் இப்ப வந்து நம்ம அத பத்தி பிரீஃப் பண்ணுவோம் முதல்ல பலம்ன்றது நம்ம என்ன பண்ணிச்சோம் அப்படின்னா சரீர பலம் வேணும் மனோபலம் வேணும் அது எல்லாத்துக்கு மேல புத்தி பலம் வேணும் ஓகே நம்முடைய பாரத முழு பிரார்த்தனையா என்ன தெரியுமோ தியோயோகி பிரச்சோதயாத் இதுதான் பாரதத்தினுடைய அடிப்படை பிரார்த்தனை பேசிக் பிரார்த்தனை அறிவை தூண்டிவிடணும் அறிவு வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் அறிவு வந்த சரி ஆயிடும் அறிவு இல்லாததான் குறை அப்போ இது ஒரு பலம் வேணும் அப்ப புத்தியில இருக்கிற பலம் வேணும் அதுக்கப்புறம் என்ன இன்னர் ஸ்ட்ரென்த் வேணும் வில் பவர் வேணும் நமக்கு ஓகே ஏன்னா இது நம்ம எடுத்துட்டு இருக்க பாதை இருக்க அவ்வளவு சுலபமான பாதை இல்லை அப்படி சும்மா வந்து பிரபனம் கேட்டு அப்படி போற விஷயம் இல்ல இதுக்கு தேவைப்படுறது அனுபவத்துக்கு வரலையோ அது இருக்கு சொல்ல போறோம் இதெல்லாம் கூட பரவாயில்ல நோப்ளம் இந்த ஜகத்து மித்யா அதுக்கு சப்ஸ்ட் கிடையாது எக்ஸிஸ்ட் கிடையாது அப்படின்றதெல்லாம் எல்லாம் அப்படிப்பட்ட புரிஞ்சிடும் எல்லையற்ற நேரடியான வாழ்க்கைக்கும் இந்த சொல்லுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது அதனால வந்து பண்ணணும்னா புத்தியில் நிறைய சோ புத்தி புத்திசை புத்தியினுடைய பலம் நமக்கு தேவைப்படுறது தொடர்ந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதெல்லாம் புத்தியனுடைய ரிலேட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால புத்தி போவ போவோ ஷார்ப்பாயிட்டே இருக்கணும் ஆகிட்டே இருக்கணும் அதனால நம்ம ஊர்ல ரொம்ப கஷ்டமா இருக்கிறது அதனால புத்தியினுடைய பலம் இதுக்கு வந்தாகணும் பிரமாதான் ஜாக்கிரத்தின் ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த பயணத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கேர்ஃபுல்லா இருக்கணும் இது வந்து மெக்கானிக் நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணுவோம் ஆரம்பத்துல சுறுசுறுப்பா ஒரு உற்சாகம் இருக்கும் எந்த ஒரு விஷயமும் உபநிஷத்து படிக்கிறோம் ரெண்டு மூணு உபநிஷத்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ உபநிஷத்து தான் நம்ம உபனிஷத்து தான் அப்படின்னு ஒரு கேர்லஸ் வந்துடும் மெக்கானிக்கல் ஆயிடும் ஆயிடும் நம்ம ஊர்ல என்னன்னா எந்த ஒரு விஷயம் பிகினிங்ல இருக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை செய்யும் போது வரும் போது எனர்ஜெட்டிக்க அப்புறமா தான் ஏன்னா டைவர் நிறைய இருக்காது பாலஸ்தாவத்து கிரீட்டா சக்தகா தருணஸ்தாவது தரிணி சக்தகா விருத்தஸ்தாவது பேரன் சக்தகா அங்க சங்க சொல்த்தி த்துக்கு ஒருத்தருக்கும் நேரம் இல்ல அவகாசமே இல்ல அப்படின்ற அதனால நிறைய டைவர் நமக்குள்ள ஏகப்பட்டது இருக்கிறது அதெல்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணணும் வேணும் போது அலர்ட்டா இருக்கணும் வரும்போது அலர்ட்டா இருக்கணும் கொஞ்சம் என்ன நோட்ஸ் படிச்சோம் லாஸ்ட் கிளாஸ் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அவர் பாட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிற அப்ப இதெல்லாம் பார்க்கணும் அப்பிரமாதா கூட அலர்ட்னஸ் வேணும் நமக்கு இருக்கக்கூடாது அப்படி சொன்ன தேம்ன வேந்த விசாரோ இப்போ ஒரே வழி வந்து மிரர் தான் கண்ணாடி தான் வழி ஓகே கண்ணாடியில் தான் பார்த்தாகணும் அப்ப சாஸ்திர கண்ணாடியில நம்ம பார்த்தாகணும் நம்ம யாருன்றத சாஸ்திர மிரர்ல தான் பார்க்கணும் தர்ப்பணம் ஓகே அந்த சாஸ்திர தர்ப்பணத்தை வந்து நம்ம உபயோகப்படுத்தணும் ஓகே அதுக்கு அடுத்த என்ன செய்யணும் இப்ப கிளாஸ் வேற வழி கிடையாது கிளாஸ் பார்க்கும் போது என்ன பண்ணாது உறுதிப்படுத்திக்கணும் அப்படி நம்ம செஞ்சு டவுட் இல்லாத ஞானமா பார்த்து சாஸ்திர விசாரம் ஆத்ம விசாரம் பண்ணி வச்சுக்கணும் இது தேர்ட் விஷயம் நெக்ஸ்ட் விஷயம் லிங்கம் லிங்கம் சன்னியாசயமா இருக்கும் வைராகியம் அப்படின்னு கொஞ்சம் மாத்தி சொல்லிக்கலாம் ஓகே எல்லாம் ஒண்ணுதான் ராஜா வந்து ஜோசியன் பார்த்து சொன்னா உங்க பையன் செத்து போயிடுவான் சிரசாதம் பண்ற அப்படின்ட்டார் பேரனுக்கு முடிச்சுட்டு வைராக்கி சொன்னாலும் வைராக்கி சொன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும் ஓகே அது கம்ஃபர்டபிளா இருக்கு அது சன்னியாசி கம்பேர் பண்ணும்போது வைராக்கியம் கம்ஃபர்டபுள் இருக்கும் ராக அப்படின்னா என்ன்த்தோம் ராகத்வேஷ அதீத்துவம் ஓகே நமக்கு சாதாரணமா வந்து இந்த கோழி இருக்கு இப்ப பசங்க விட்டுட்டு போல இருக்கு இல்லையா அதெல்லாம் குறிப்பாக அப்படி அடிக்கிறது இருக்கு அதுல குழி இருக்கு பேந்தா இருக்கு இதெல்லாம் பயங்கரம் அதுக்கு வீட்டுல அடி வாங்கணும்னா நிறைய பேர் இருக்காங்க இப்படிதான் அப்படி கொண்டு போய் நிறுத்தினா திருப்பி போய் அடிப்பாங்க நீங்க கடந்துட்டீங்க அந்த நிலையை கடந்துட்டீங்க மெச்சூரிட்டி வந்துடுது மெச்சூரிட்டி மீன்ஸ் என்ன தியாகம் வைராக்கியம் மீன்ஸ் மெச்சூரிட்டி ஓகே அந்த மனப்பாறம் முறுக்கிய நான் ஐம்பது வருஷமா சாப்பிட்டு இருக்கேன் அறுபது வயசுலயும் பண்ணிட்டு சாப்பிட்டு அது இடிச்சு நொறுக்கி சாப்பிட்டு என்ன அர்த்தம் ஒண்ணும் மெச்சூரிட்டி வரல அப்படியே இருக்க நீ பாலாவா இருக்க அப்படின்னு அர்த்தம் அப்போது டெம்ட் ஆகாது அது இல்லைன்னா நமக்கு மூட் அப்செட் ஆகூடாது அதுதான் வைராக்கியம் சன்னியாசம் இது லிங்கம் சோ அப்ப இது என்ன வேணும் புத்தியில இருக்கிற பலம் வேணும் ஜாக்கிரத்தியா இருக்கணும் வேத வேதாந்த விசாரம் பண்ணணும் மை வேணும் இது நாளும் இருந்ததுனால தான் இதுல முடியும் ஆனா இங்க உபநிஷத்து என்ன சொல்றதுன்னா இப்படி சொல்லல இப்ப சொன்ன மாதிரி சொல்லல அது டபுள் நெகட்டிவ சொல்றது ஆப்போசிட்டா சொல்றது நெகட்டிவா சொன்னா தான் அந்த புக்க வச்சு மறந்துட்டு வந்துடாத போறாத எடுத்துட்டு வான்னு சொன்னா அது சாதாரண ஆயிடும் நம்ம ஏற்கனவே மறந்துருவோம் இல்லையா அதை மறந்துட்டு வந்துராதல் ஒரு விஷயம் நெகட்டிவ் இந்த நான்கும் இல்லை என்றால் மோட்சம் கிட்டாது அப்படி என்ன இந்த நான்கும் இருந்தால்தான் மோக் கிட்டும் இந்த நான்கும் இருந்தால் மோக் கிட்டும் பாசிட்டிவா சொல்ல உபிஷத்தை என்ன சொல்ற இந்த நான்கும் இல்லைன்னா உறுதியா மோட்சம் கிட்டாது ஆத்மாவை அடைய முடியாது வேணும் பலம் இருக்கணும் நம்ம பேச்சில பலம் இருக்கணும் நடையில பலம் இருக்கணும் உடல்ல பலம் இருக்கணும் உள்ளத்துல பலம் இருக்கணும் இந்த விஷயத்துல புத்தில பலம் இருக்கணும் ஓகே இருக்கணும் பிரமாய பிரமாதம் இருந்ததுனா அவனால அடைய முடியாது ஓகே இப்ப சப்போஸ் இன்னைக்கு வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இருந்தது எங்க விடுவான் இன்னைக்கு ஒரு நாள் போனா அது ஒரு பக்கத்தில் இருக்கவங்களா சொல்லுவாங்க ரெகுலரா தான் போயின்னு இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் கட்டடிச்சதான் இந்த அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போய்க்கலாம் அப்படின்னு முதல்ல இங்கதான் பங்கமாகும் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய நல்லது கட்டது வீட்டில் இருக்கிறது எல்லாரும் இதை பத்தி சொல்லுவாங்க வேதாந்தத்துக்கு போயிருக்க ஒண்ணும் உறுப்பிடல என்ன மாதிரியே நீ இருக்க புரியா முதல்ல அதை தான் சொல்லுவாங்க அதனால அதுக்காகவே நீங்க என்ன பண்ணும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் புரியா சரி பண்ணிக்கணும் அதனால வைரா வைராக்கியம் இல்லாத ஞானம் பிரயோஜனப்படாது ஓகே அப்போ வைராக்கியம் இல்லாத ஞானம்னா அவன் அகடமிக்கலாம் பெரிய ஸ்காலர் இருக்கலாம் புக்கு போடலாம் கிராமர்லாம் பண்ணிடலாம் எல்லாம் பண்ணிடலாம் ஓகே அப்படி நான் ஒரு போய் எல்லாம் வேதாந்தமான பேசு சுவாமிஜி எங்களுக்கு வந்து இன்னும் இன்கிரிமெண்ட கொடுக்க மாட்டான் இத மாத்திர ஏதோ ஏன்னா அரச வந்து என்ன சொல்லு விட்டான் வித் ஞானி அப்படினா இந்த ஞானி நான்கு விதத்திலும் முயற்சூடையவனாக இருப்பான் ஓகே பலத்தோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்பிரமாதா இருக்கிறதுக்கு எப்பயுமே கண்டினியூசா பண்ணி இருப்பான் இப்படி யார் இருக்கிறானோ அவன் வித்வான் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தசைஷ ஆத்மா விசத்தே பிரம்மதாம பிரம்மதாம பிரம்மதாம பரமாத்மா ஆத்மான ஜீவாத்மா தைஷ ஆத்மா விசதே பிரம்மதாம முதல் ஆத்மா போட்டிருக்கா அது வந்து ஜீவாத்மா யாரு நாம தான் ஓகே பரமாத்மா பிரம்ம பரமாத்மா இந்த ஜீவாத்மா தான் அந்த பரமாத்மாவை அடைகிறான் அதாவது மோக்ஷம் அடைகிறான் அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த மோக்ஷம் அடையிறது அவளை சொல்ல நீ அந்த பரமாத்மா ஆகணும்னா வார்டு மெம்பர் ஆகிறதுக்கு எத்தனை படாத பாடுபடுக்கின்றிருக்கு இப்ப வந்து சீட் எல்லாம் கொடுத்துருக்காங்க எம்பி சீட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க மாறு தட்டி தோட்டத்தட்டி இல்லையா புறப்பட்டு இருக்காங்க அங்க இங்க அஞ்சு பேர் நாலு பேர் ஒவ்வொரு பேப்பர்லயும் வந்து இவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கா போட்டிருக்கா புரியா இதெல்லாம் என்ன இந்த எலெக்ஷனுக்கு பிறகு தெரியும் அவங்களுடைய பலம் பலகீனா புரியதா ஒரு எம்பியா ஆங்கிறதுக்கே நீ படாத பாடு பண்ணும் புரியதா நீ பிரம்மன் ஆகிறதுக்குன்னா எவ்வளவு யோசிச்சு பாருங்க நீங்க நின்னு பாருங்க இந்த எப்பாருங்க இந்திபெண்ட் எம்பியா நின்றுங்க டெபாசிட்டே போயிடும் நமக்கு டெபாசிட் வர்றதுக்கு கூட ரொம்ப உழைக்கணும் ஓரளவுக்கு மெஜாரிட்டி வரத்துக்கு இன்னும் உழைக்கணும் நிஜமாவே ஜோயிச்சு என்ன செய்யணும் நீங்க இந்த அரசியல்வாதிகள் படுகின்ற உழைப்பு இருக்க அதை மாத்திரம் எடுத்துக்கணும் அவன் எதுக்கு பண்றான் என்ன பண்றான் அதெல்லாம் விட்டுணும் அவன் வந்து அல்ப விஷயத்துக்கே உழைக்கணும்னா நாம் எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கிறது ஒரு கிளாஸ் வந்து பிரம்மன் நீ தான் பிரம்மன் நான் தான் பிரம்மன் சொன்னா இது என்ன முடியுமா குவாலிபிகேஷன் வேணும்னு சொல்றாரு அஞ்சாவது மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் சம்பிராபியம் ரிஷையோ ஞான கிருத்தமோத்தேதாத்மேவாதி இந்த ஆத்ம வித்தியனால பிரம்ம வித்தியினால செல் நாலேஜினால என் பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அத பத்தி சொல்றது என்ன பிரயோஜனம் முதல் பலன் நம்ம எங்க போனாலும் பிரயோஜனம் இருக்கணும் பிரயோஜனம் இல்லாம நம்ம போகும்போது போக மாட்டோம் போகக்கூடாது பிரயோஜனம் இருக்கு பலன் இருக்கணும் இல்லையா அந்த பலன் வந்து முதல் பலன் வந்து ஜீவன் முக்தி து பலன் விதேக முக்தி மொத்தம் இதுல அடங்கிப்படுது ஜீவன் முக்தி விதேக முக்தி அவ்வளவுதான் என்ன என்ன மனத்தில் இருக்கிற உளைச்சல் சிக்கல் இதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும் தொந்தரவு இல்லாத மனசு உண்டாகும் எந்த பிரச்சனை உங்ககிட்ட வந்தாலும் அது தொந்தரவு ஆகாது அவ்வளவுதான் ஓகே உயிரோடு இருக்கும் போது பூர்ணத்து அடைஞ்சிடுவோம் அத வந்து இங்கே இப்பொழுது கிடைக்கிறது எதுவோ அது ஜீவன் முக்தி ஓகே அதனால நீங்க வந்து ஆசிரமம் எதுவும் மாத்த வேண்டாம் இதே இடத்துல இருந்து இதே ஊர்லயா இருந்து அதே ஜாப்ல பண்ணிண்டு அதே எம் டி பாஸோட இருந்துட்டு வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன் நெய்பர்ஸ் இதோட இருந்து மாமனார் மாமியார் அப்பா அம்மா இதெல்லாம் ஒண்ணுமே மாத்த வேண்டாம் இந்த செட்டப் இருக்கிறதுக்குவன் முக்தி சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கிறது கேட்கறதுக்கு நல்லா தான் இது மாதிரி நம்ம இருக்கிற சகதையிலேயே இருந்துட்டு ஒண்ணு நம்மளை நம்ம மனசில் இருக்கிற பின்லேடன் தூக்கி எறியப்படுவான் ஓகே நம்ம மனசுக்குள்ள என்னேட் பின் குரோத ஒவ்வொருத்தரும் உலகம் கஷ்டப்படுற இந்த ஜீவன் முக்தனுக்கு இந்த ஆறு பேர் பண்ணி அமைதி பூங்காவா ஆகும் காம குரோத லோப மோக மத மாச்சரிய இதில் டிஸ்ட்ராய் நீங்கிடும் ஓகே அதனால ஷட் எனிமி நமக்கு கூட்ட போயிடும் மன வேதனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் மன உளைச்சிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது அதுக்கு பேரு தான் ஜீவன் முக்தி ஓகே அதனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணா அழக கீதையில சொல் இருக்கார் எப்படிப்பட்டவன் அவனுடைய மனோ நிலை எப்படி இருக்கும் துக்கேஷ் சுகேஷ் முனி ருச்சே அவன் தான் முனி அவன் தான் ஸ்தித பிரஜன் அவன் தான் ஜீவன் முக்தன் எவன் அப்படின்னா சந்தோஷம் வரும்போது துள்ளல் கிடையாது துக்கம் வரும்போது துவழுதல் கிடையாது துள்ளல் கிடையாது துவழுதல் கிடையாது துக்கேஷு விக்னமனாக சுகேஷு விகேத்பிருகாக அவனுக்கு துன்பம் வரும்போது வருத்தமோ இல்ல சந்தோஷம் சொல்ல குதிப்போ இருக்காது அது மாத்திர அவன் என்ன என்ன பண்றான் வீத ராக பயக்ரோதா மூர்த்தி எடுத்தவன் ஆசை பயம் குரோதம் துவேஷம் கோபம் இதெல்லாம் அவன் கிட்ட இருக்கிறது எடுத்தவன் என்ன அர்த்தம் மேனேஜ் பண்ணக்கூடியவன் ஓகே அவன் யாருக்கும் இல்லாதவங்க போயிட்டாது definitely நம்ம ட்ரான்சேக்ஷன் இருந்தா இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மேனேஜ் பண்ண கூடியவன் ஓகே சோ நமக்கு வந்து எவ்வளவு பெரிய வந்தாலும் நமக்கு ஒன்ன अफेக்ட் ஆகாது ஓகே இப்போ அமெரிக்கால வந்து இப்போ வந்து இது வீக் எகனாமிக் வீக் ஆயிடுச்சு அங்க வீக் ஆச்சுனா நமக்கு என்ன ஆகும் பணமத்தல வந்து நரி तेल கொட்டிச்சுனா நరికి இது கொட்டிச்சான் அந்த மாதிரி அங்க ஏதாவது ஆச்சுனா இங்க நமக்கு अफेக்ட் ஆகும் பிரதா என பேஸ் கம்பைன்ட் இருக்குது உங்களோட வேற ஐடிச்சவரா போய் உள்டாடு அப்ப கூட நிலையில இருப்பான் யாரு ஜீவன் முக்தி இந்த நிலை நமக்கு வேணுமா இல்லையா எந்த நிலம் குப்புரடிச்சு விழுந்தாலும் கூட நம்ம ஒன்னும் அதுதான் யாரு இப்படிப்பட்டவன் ஞானிக்கு அப்படி இருப்பான் அப்படி இருப்பவன் சொல்ல கரெக்ட் அப்படி இப்படி கூட ஒண்ணா ஆகாது வயிற்றுல சிவாஜி மகாராஜா சத்தம் கெடுது ஏன் கவச்சம் இருக்கு அந்த மாதிரி நீங்க வாங்கி உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் என்ன ப்ராப்ளம் வேறான் அது மாதிரி நமக்கு இன்னொரு மோட்சம் நமக்கு பிராரப்த கர்மாவது சரி விதேக முக்தனை பத்தி சொல்லுங்களேன் விதேக முக்தன் புனரபிஜனம் புனரபி மரணம் இந்த மறு ஜன்மம் அவனுக்கு கிடையாது மீண்டும் வந்து கற்பையில் அம்மாவோட கர்ப்ப பயில போய் இருக்க வாசம் பண்றதுக்கு அவசியம் இல்லை ஓகே புனர்ஜென்ம அபாவகா ஓகே அப்படி இந்த செல்ஃப் knowledge இவனுக்கு ஜீவன் முக்தன் உயிரோடு இருக்கும்போதே போதே சந்தோஷமா மனநிறையோட இருப்பான் இறந்து போயிட்டானா அதுக்கப்புறம் பர்த் கிடையாது அப்படி விதேக முக்தி இருக்கும் இந்த ரெண்டு பலன் இந்த ஞானத்தினால கிடைக்கிறது ஓகே யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா வரிச உபநிஷத்தை அழகா சொல்றது நாம அதுக்கு ஏற்ற மாதிரி மூணாவது வரையில் இருக்கிற கடைசி சொல் நம்ம வாழ்க்கையில் முதல்ல முடிவு பண்ண வேண்டியது என்னன்னா அர்த்த காம தர்ம இஸ் நாட் எண்ட் அது காம தர்மா அது சாதனம் அது சாத்தியம் இல்லை இப்ப நம்ம அங்கிருந்து வர்றதுக்கு பஸ் சாதனம் அது சாத்தியம் கிடையாது சாத்தியம் வகுப்புக்கு வர்றது சாத்தியம் ஓகே சாதனம் வேற சாத்தியம் வேற கரெக்டா ஓகே அப்போ இவர் அர்த்த காம தர்மா சாதனம் அது சாத்தியம் பணமே சாத்தியம் கிடையாது அல்லது வாழ்க்கையை நம்ம குடும்ப வாழ்க்கையே சாத்தியம் கிடையாது இல்லது ரிலீஜியஸ் லைஃப் அது சாத்தியம் கிடையாது எது சாத்தியம் மோட்சம்தான் மன நிறைவு இருக்க அந்த பூர்ணத்துவம் இருக்க குறையற்ற நிலை இருக்கிறது அது அடையறத சாத்தியம் ஓகே அப்ப இதைய பிரைமரி கோலா மாத்தணும் ஓகே அர்த்த காம தர்ம செகண்டரி கோல் ஓகே இது பிரைமரி கோல் அப்படி மாத்தினவன் எவனோ அவனுக்கு பேரு தீராகா அப்போ என்ன பண்ணணும்னா மெட்டீரியல் அப்படி யாரு பண்ணிருக்கானோ அதாவது இன்னும் கிளியரா சொன்னா வேதாந்த வகுப்புக்கு இப்ப கிளாஸ் இருக்குன்னு முண்டகுப்பு நிமிஷத்த கிளாஸ் இருக்கு அந்த நேரத்துல வந்து சதுர்முக பிரம்மா தோன்றி உனி கேட்ட ரொம்ப நாள லோனு இப்ப அவன் வந்திருக்கான் அவனுக்கு ஏற்பாடு பண்றேன் நீ போயிட்டு வா மனம் வேண்டும் ஒண்ணு அங்க போனோம் ஒன்னு இங்க வரணும் இவன் என்ன பண்ணுவானா தீராக என்ன பண்ணுவான் இங்க பாடுத்தாலும் சரிங்களா ஹரிச்சந்திர மகாராஜ மாதிரி ஹரிச்சந்திரன் எடுத்த முடிவு என்ன சுகமான முடிவு அது ஆனா துன்பம் இல்லாத முடிவு அவன் துன்பப்படல ஆனா சுகம் கிடையாதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல சுகம் இருக்கிறது அதனால அவன் அந்த சத்தியத்தை கடைப்பிடிக்கிறதுல சந்தோஷம் இருக்கிறது சுகம் இருக்கிறது அதை விட்டுட்டா தான் அவனுக்கு தவிக்கும் இந்த தண்ணியில போட்ட இந்த தண்ணியில இருந்து எடுத்த மீன் தரையில போட்டா இருக்கும் தவிக்கும் அது போல அவனுக்கு போய் பேசினா தவிக்கும் இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் நம்ம ஊர்ல இப்ப சும்மா சொல்றீங்க நீங்க இவனுக்கு எப்படி எதுவானாலும் செகண்ட் பிரைமரி ஜ இங்க தான் அந்த விஷயம் அப்படி பண்ணுகிறவன் தீராஹா இப்ப நம்ம யாரு உபனிஷத்து பிரகாரம் என்ன தீராஹாருவேகி விவேகி சோ மெட்டீரியல் குரோத் மாத்திரம் நம்முடைய புருஷார்த்தம் கிடையாது அதை தாண்டி நிச்சயம் எதிர்க்கிறதோ எது வந்து பர்மனன்ட் கொடுக்கிறதோ அதுதான் நிச்சயம் அப்படி பிரித்து பார்ப்பவன் நித்தியம் அனித்தியத்தை பிரித்து பார்ப்பவன் எவனோ மெட்டீரியல் பிரித்து பார்க்கிறது என்ன பண்றது மொத்த ஜனத்தொகை ரெண்டா பிரிக்கிறதுக்கு விவேகிச்சுவல் கிடையாது அவன் கிடையாது அனித்தியத்தை புரிஞ்சுண்டு அநீத்தியத்தை விடுறதுக்கு முயற்சி பண்றன் எவனோ அவன் விவேகி ஓகே அதனால வேதாந்த திருஷ்டியில் நாளைக்கு எப்படி ஆகிறதோ அதனால தீராஹா ஓகே அப்ப தீராக டிஸ்கிரிமினேஷன் பர்சன் எப்படி ஆக முடியும் அப்படின்னா இதுக்கு ரிலிஜியஸ் லைஃப் ஹெல்ப் பண்றது ஓகே இது எப்படி விவேகியா ஆக முடியும்னா religious religious life help religious life help இந்த நமக்கு ஹெல்ப் பண்றது ஒண்ணு வந்து நமக்கு வந்து ஒருஸ்டு ரிலிஜியஸ் லைஃப் செகண்ட் ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் ரிலிஜியஸ் அண்ட் ரிலிஜியஸ் என்ன அப்படின்னா நம்ம சாமி கும்பிடும் போது சாதாரணமாக எல்லாருக்கும் என்ன கும்பிடுவான் எனக்கு பணம் வேணும் பதவி வேணும் ப்ரமோஷன் வேணும் இது வேணும் பக்கத்தில் இந்த மெட்ராஸ்ல எப்படியாவது ஒரு பிளாட் வேணும் குறைஞ்ச பட்சம் இதெல்லாம் பிரேயர் தப்பு கிடையாது இதெல்லாம் ரிலீஜியஸ் மெட்டீரியல் பேஸ்டு ஓகே ஸோ நம்முடைய பயணமே எப்படி இருக்கணும் முதல்ல வந்து மெட்டீரியலாக இருக்கும் அப்புறம் வந்து மெட்டீரியல் ரிலீஜியஸாக இருக்கும் வெறும் மெட்டீரியல் தான் இருக்கும் அங்கே சுவாமி கூட வராது அப்புறம் வந்து சுவாமி ரிலீஜியஸ்லாம் கொண்டு வருவான் அதுக்கப்புறம் கொஞ்சமா மாறும் எப்படி மாறும் ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் அமரும் அதுக்கப்புறம் பூர்ணமா ரிலீஜியஸ் லைஃப்ல இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இறங்குவோம் ஓகே இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் என்ன நம்முடைய பிரேயர் எப்படி இருக்கும் நாம கூட வேண்டுவோம் வைராக்கிய சித்தியர்த்தம் அப்படி பிரேயர் பண்ணிக்கணும் ஓகே ஓகே அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண என்ன வேண்டுதல் ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் தேகிச்ச பார்வதி இதுதான் ஓகே சோ விவேகானந்த சுவாமி ஒருத்தர் இருந்தார் ஓகே அவர் வீட்டில் ஏகப்பட்ட கஷ்டம் நேர போய் ராமகிருஷ்ண பரமசர்கிட்ட போய் கேட்டார் உங்க பவததார கிட்ட கொஞ்சம் சொல்லி எனக்கு ப்ராப்ளம் தான் கொஞ்சம் கஷ்டப்படும் ஏ நான் எதுக்கு இடையில நீனே போய் டைரெக்டா கையில் அப்படின்னு நேர போனார் நேர போன என்ன கேட்டார் தெரியுமா நான் வைராக்கிய சித்தியார்த்தம் அப்படின்னு எனக்கு விவேக ஞான வைராக்கி குடு ராமகிருஷ்ணன் வந்தவனே கேட்டியா கேட்டேன் ஞான வைராக்கியம் விவேகம் வேணும்னு நீ எதுக்கு போன எதை கேட்டுட்டு வந்த திருப்பி போ அப்படின்னு திருப்பி அங்க போய் பகதரனை பார்த்தோன்னே விவேக வைராக்கிய ஞானத்தை கொடுதான் ஏன்னா அவர் வந்து இதோ ஒரு நாள் இறந்து போறதுக்கு செத்து போறதுக்காக வரல அவரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்காக வந்தவர் அவதார புருஷர் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் என்னது நமக்கு விவேகத்துக்கு மூலயமா கொடுக்கும் இதுதான் இந்த எக்ஸசைஸ் நமக்கு விவேகத்தை கொடுக்கும் இந்த விவேகம் வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா அவன் தான் அந்த தீராக தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றது உபநிஷத்து வீதராக வீதராக என்ன அப்படின்னா இந்த மென்டல் மெச்சூரிட்டி வந்த பிறகு இது அனித்தியம் இது இந்த மெட்டீரியலுக்கு நம்ம போகக்கூடாது அது மேல ஸ்பிரிச்சுவலுக்கு போகணும்னு ரெண்டும் கட்ட நிலையில இருந்துட்டு பண்ணக்கூடியவன் வீதராக வருவான் வீதராக என்ன விவேகம் வர வர வைராகியம் வரும் விவேகம் வர வர வைராகியம் வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வைராக்கியம் வந்து ரிசல்ட் எதனுடைய ரிசல்ட் விவேகத்தினுடைய ரிசல்ட் வைராகியம் இப்ப வந்து விவேகம் பண்றதுக்கோ இல்ல கர்மயோகம் பண்றதுக்கோ எல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் செயல் ஆக்சன் இப்ப என் தம்பி வைராக்கியம் பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லுவேன் உங்க வைராக்கியம் பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்ல முடியுமா வைராக்கியம் வந்து ரிசல்ட் விவேகத்தினால வரக்கூடியது வைராக்கியம் அப்படின்னா என்ன மோட்சத்துக்கு இடைஞ்சலா எது இருக்கிறதோ அதை விட்டுடுவான் என்னுடைய குறிக்கோளுக்கு எது இருக்கிறதோ அதை செய்வான் முடியாததை விட்டுடுவான் அந்த மாதிரி இருக்கிறது அப்போ எல்லாத்தையும் விட்டு இன்னும் பயப்பட வேண்டாம் நமக்கு வந்து எல்லாமே வேணும் பணம் வேணும் இல்லையா இப்ப குடும்பம் வேணும் ஆபீஸ் வேணும் எல்லாமே வேணும் ஓகே அதை விட்டுட்டு வேண்டாம் அதெல்லாம் சாதனையை பயன்படுத்தி அதுலேருந்து நம்ம வெளியில வரணும் வேணும் இருந்த இருபத்தி ஒண்ணு பேக்கேஜ் கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் அதனால பணம் எல்லாம் வேண்டாம் சொல்லலாம் என்ன வேணும்னா அத வந்து கன்வெர்ட் பண்ண தெரியணும் ஓகே சரீர தர்ம கழு தர்ம சாதனம் இந்த உடம்புல எதுக்கு அப்படின்னா மிஸ் வேர்ல்ட் பண்றதுக்கு இல்ல தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக ஓகே அதனால மனைவிக்கு ஒரு பேரு சக தர்ம சாரிணி சக தர்ம சாரின பேரு அவளுக்கு ஓகே ஒய்ஃபுக்கு பேரு சக தர்ம சாரினி சக அர்த்த சாரினு சொல்ல சாஸ்திரம் இல்ல சக காமசாரினி கிடையாது சக தர்ம சாரிணி அப்ப குடும்பம் கூட நமக்கு லிப்ட் பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த மோட்ச கொண்டு போறது அர்த்த காம தர்மம் எல்லாமே அதுக்கு லீட் பண்றது அதனால என்ன சொல்லணும் இதுல இருந்து கண்டுபிடிக்கிறது பரிக்சலோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயா அதனால வீதராக ஆசையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும் வீதராக வைராகி ஓகே வைராகிய நிலையை அடையணும் அப்ப வைராகியத்தை அடைஞ்ச பிறகு அவன் எப்படிப்பட்டவன் ஆகுவான் பிரசாந்தாக பிரசாந்தன ஆகணும் இந்த இந்த அடையறதுக்கு மோக்ஷ அடையிறதுக்கு எப்படிப்பட்டவன் மன அமைதி அடைந்தவன் அடைந்தவன் மனசாந்தி உள்ளவன் பிரசாந்தா மன உளைச்சில் இருந்து விடுபட்டவன் நான் எக்ஸ்ட்ரோட் அவன்டா இருக்காது பிரசாந்தமா இருக்கிறது மைண்ட் ஓகே என்ன பண்றது பல வரணும் வாக்கிங் பண்ணும் என்ன செய்யணும் இல்ல சகுன பிரம்ம விஷய மானச வியாபாரம் என்னது திடீர்னு சொல்ற உபாசனா மெடிடேஷன் பண்ணணும் அஷ்டாங்க யோகா பண்ணணும் யோக சாந்தி குருகுலத்துல எல்லாம் இருக்கிறது ஓகே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்கிறது இது வந்து ஒரே ஷாப் எல்லாம் கிடைக்கும் இந்த ஷாப்ல அதனால இந்த அஷ்டாங்க யோகத்தை கண்டினியூஸா மூணு தடவை முடிக்கணும் ஓகே மூணு தடவை பத்து பத்து மாசம் முப்பது மாசம் வரணும் முப்பது மாசம் வந்து அஷ்டாங்க பாப்கார்ன் இப்படி போட்டா அப்படி வரும் இல்லையா இப்படி அப்படி முப்பது மாசம் கழிச்சு நீங்க எப்படி வருங்க பிரசாந்த புருஷ அது சொல்றதெல்லாம் செய்யணும் சும்மா வந்தா இல்ல அப்ப சமாதி சக்க சம்பனா ஓகே அப்ப ஜபம் பண்ணணும் மனச பூஜை இதெல்லாம் வந்து மெதுவா என்ன பண்ணும் நம்ம மனச வெளியில இருக்கிறத உள்ள கொண்டு வரும் எப்பயும் வெளியில போயிட்டு அந்த மனசு நம்ம கிட்ட வரும் அந்த பிரசாந்தி வீதராகி பிரசாந்தா வந்த பிறகு என்ன ஆவானவன் அப்படின்னா ரிஷயா ரிஷயா விவேக வைராகி சமாதி சக்க சம்பத்தி இதெல்லாம் அடைஞ்ச உடனே ஞானத்தை அடைஞ்சணும் ஓகே ஞானத்தை அடையிறதுக்கு என்ன சொல்றது இதே உபனிஷத்துல என்ன சொல்றது தத் விஜானார்த்தம் குருமே பிரம்மனிஷ்டம் குருவை போய் அடைஞ்சி சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னா என்ன செய்யணும் சிரவணம் பண்ணணும் சிரவணம்னா என்ன சிரவணம்னா சிஸ்டமேட்டிக் டீச்சிங் ஓகே சிஸ்டமேட்டிக்கா டீச்சிங் இருக்கணும் ஓகே அந்த இப்ப வந்து இங்க கொஞ்சம் நேரம் கேட்கறது அங்க கொஞ்சம் கேட்கறது அங்க கொஞ்சம் கேட்கறது பிரயோஜன ஒரு ஆர்டரா சீரியஸா உட்காந்து படிக்கணும் மற்ற ஸ்டடீஸ் ஒண்ணும் இல்ல ஒரு நம்முடைய ஸ்கூல் காலேஜ் ஸ்டடிஸ்க்கே எப்படி படிக்க வேண்டியிருக்காரு அதுக்கே எத்தனை கஷ்டம்னா இது ஒரு ஆர்டரா படிக்கணும் சிஸ்டமேட்டிக் அப்புறம் வந்து எத்தனை வருஷம் படிக்கணும் தீர்காலம் படிக்கணும் நீண்ட காலம் படிக்கணும் ஒரு இருபது முப்பது வருஷம் இதுல உட்காந்து படிச்சு ஆகணும் வருஷம் மினிமம் அதனால நீண்ட காலம் இதில் ஸ்டடிஸ் பண்ணணும் ஒரு பன்னெண்டு வருஷமா படிக்கணும் இருபது வருஷம் நம்ம அப்ப விட்டு விட்டு வந்துடுறோம் அதனால இருபது வருஷம் முன்ன பெண்ணை லீவ் எல்லாம் அடிச்சு நாம கொஞ்சம் லீவ் விடுறோம் நீங்க கொஞ்சம் லீவ் எடுத்துறீங்க மொத்தத்துக்கு வர்றதே ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறது அதனால இருபது சொன்னேன் ஓகே இதுல வந்து தீர்க்க காலம் சரி தீர்க்க கால வரணேன் இன்னைக்கு விட்டேன்னு நெக்ஸ்ட் வந்து எப்ப வர்றது நெக்ஸ்ட் இயர் வரேன் ஓகே இப்படி விட்டு விட்டு வரணோ நோ நைரந்தறிய தொடர்ச்சியா வரணும் கண்டினியூஸா வரணும் நால காலம்பரை கூட வரணும் அப்படி வரணும் சரி நான் வரேன் வந்து அப்படி வந்த நான் எப்படி பண்றேன் இங்க வந்த பிறகு பாத்தி நேரம் வந்து பிளான் பண்ணிட்டே இருக்கேன் வீட்டை பத்தி வீட்டை பத்தி எல்லாம் இன்னைக்கு என்னாச்சோ இப்படி என்னாச்சும் நோ பிரயத்தனம் இருக்கணும் இருக்கணும் போடுவாங்க வேற மாதிரி ஆன்சர் வரும் கூட்டி பார்த்திருப்பீங்களா தெரியல ஒரே லெட்டர் கூட்டினாலும் நமக்கே அதுல வந்து ரொம்ப கஷ்டம் அப்ப அதனால இதுல ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்ததுன்னா மார்கபந்து ஆச்சாரியன் இருக்கணும் ஒரு கைடோட போனோம் அப்படி எல்லாம் சேர்ந்தது சிரவணம் தொடர்ச்சியா இருக்கணும் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும் சின்சியரா இருக்கணும் இதெல்லாம் நீனே தனியா உட்காந்து பண்ணிட்டு கூடாது நான் வந்து இதுல இப்ப எல்லாம் இன்டர்நெட்லயே இருக்கிறது இப்போ இதுல அவா போட்டு இருக்கான் இன்டர்நெட்ல நாம கூட போட இன்டர்நெட்லயே படிச்சா ஒண்ணும் வழங்காது இது இன்ஃபர்மேஷன் வந்து வந்து இது இது இது படிக்க இன்டர்நட் கிடைக்கிறது ஆத்ம தத்துவம் ரிஷி, ரிஷி, சோ ரிஷ், தெரிக்கிற்கு முயற்சி பண்ணோ அவனுக்கு அஞ்சாவது மந்திரத்தில் இதெல்லாம் உபரிஷன் சொல்லிட்டு வருது படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப் தீராக வீதராக பிரசாந்தாக ரிஷயா உபநிஷத்து என்ன சொல்றது கிருதாத்மான கிருதாத்மான அவன் வந்து இந்த ஆள் எப்படிப்பட்டவனா இருக்கான் தன்னை நிறைவு படுத்தியவனாக இருக்கிறான் அடைந்தவனாக இருக்கிறான் எப்படி எப்படி அப்படின்னா ஜீவாத்மாவை பரமாத்மாவாக மாற்றியவன் ஓகே பரமாத்வத்தேன கிருத்தகா ஜீவாத்மா எஸ்யே ஜீாத்மாவாக இருக்கிற இவனை பரமாத்மாவாக தன்னை மாற்றினால முழு மன நிறைவே அடைந்தவன் ஜீவாத்மா பரமாத்மா கிருதாத் கன்வர்ஷன் பண்ணினவன் எப்படி கன்வர் பண்ணினவன் எப்படி ஆத்மா ஆத்மா என்ன ஜீவாத்மா டு பரமாத்மா பரபிரம்மஸ்வரூபமாக மாற்றியவன் அப்போ இந்த இந்த ஆத்மா கன்வர் இருக்கி என்ன நினைச்சுருக்கோம் இப்போ என்ன பத்தி நினைச்சது கண்டத சொல்லி விட்டுருவா ஓகே அது போட்டோம் யாராவது சொல்றது இருக்கட்டும் நான் ஒவ்வொருத்தரும் நம்மள பத்தி என்ன நினைச்சிருக்க இந்த உலகத்தையே மூணு லேடி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த மூணு லேடினால தான் இந்த நம்ம இந்த முதல் இருக்கல நாட்டிலே ப்ராப்ளம் நம்மளை பத்தி தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கோம் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்கும் அதனால பாடி மைண்ட் யூஸ் பண்ணி அதுதான் मिस्कशन रिमूवन राीवाउडर मीन ला अर्टिंग रा பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்ட அதே ஜீவாத்மா தான் பரமாத்மா புதுசாக இதே பர்சன் இதே ரூபத்தில் இருக்கிற ஆள் தான் அந்த பரம்பொருளா ஆகிறது பெரிய விஷயம் கிருதாத்மான இருந்து ஞானத்துக்கு வரதான் இந்த விஷயம் அசதோமா சத் சத்கமய கிருதாத்மான இப்ப நம்ம யாரு நம்ம யாரு கிருதாத்மான நம்மளா ஜீவாத்மா பரமாத்மாவும் மாத்திட்டோம் அப்படின்னு சொன்ன பரிகாசம் பண்ற அப்படி கேட்கக்கூடாது பரமாத்மா நம்ம எல்லாம் பரமாத்மா அப்படின்னு வச்சுப்போம் ஓகே அப்படி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஞான திருப்தாக ிருப்தாக அதாவதுவாத்மா எப்பமே கம்ப்ளைண்ட் தான் ஓகே என்ன சௌக்கியமா கொஞ்சம் கேப் அவளை தான் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் குறை ஒருத்தர் பாடினார் குறை ஒன்றும் இல்லை நிறைமூர்த்தி கண் நல்லா பண்ண பண்ண கவர் சரியா வச்சான அந்த பாட்டுக்கு பாட்டு முடிச்ச உடனே ஒரே கம்ப்ளைண்ட் தான் ஜீவாத்மா புலம்பல் அப்போ ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் புலம்பல் நிக்காது பரமாத்மா அந்த பரமாத்மாவுக்கு குறை ஒண்ணும் கிடையாது ஜீவாத்மாவுக்கு தான் குறை பரமாத்மாவுக்கு ஒரு குறை அந்த பரமாத்மா நீ ரெக்கக்னைஸ் பண்ணின்றனால ஒழிய குறையை வந்து நிறுத்த முடியாது அதனால இந்த பரமாத்மா அந்த சரௌண்டிங் ஒண்ணு மாறாது கிடையாது ஒத்தே வர மாட்டேன் பெயின் இருக்கும் போது எப்படி திருப்தியா இருப்பேன் திருப்தாத்மா இந்த குறைய நீங்க அதே மரம் அப்படியே பொட்டி மாதிரி இருக்கும் வீடு ரசிக்கணும் அது போல ட் பண்ணணும் ஒருத்தர் ஆணி இருக்குறி இருக்கு அடிப்போமே அந்த ஆணி சொந்த வீட்டுல அடிக்க மாட்டான் அதனால கிட்டே ஏதாவது போட்டு எங்க வேணா அடிப்பான் கை கேட்டு அந்த மாதிரி ஒரு ஆணி ஆணி வச்சு உன்னால தாங்க முடியுமா நாளைக்கு நான் குண்டூசி எடுத்துட்டு வரேன் கை வைக்கணும் ஒரு குத்து குத்து வேணா சிரிச்சிந்தா இருக்கணும் முடிஞ்சது ஜீசஸ் மாதிரி அடிச்சாரு அவன் பேர் மதல் நாள் திங்குறான்னு பேர் எந்த சரணமும் கிடையாது ஏன்னா அவனுடைய கோல் அதை விட பெருசா கோல் பெருசா நமக்கு வர சின்ன சின்ன கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் ஒண்ணுமே சொல்ற எதுக்கு இத்தனை கஷ்டப்படுற ஒரே ஒரு பொய் சொல்லு உனக்கு நாடு தரேன் பக்கத்துல வந்து அயோத்தியா நான் பைசா பார்த்தா கொடுக்கறேன் பெருசா பத்து கிலோமீட்டருக்கு அயோத்தியா கோயில் கட்டிக்கலாம் நான் வந்து மக்கள் போராட்ட கோயில் கட்டிருந்தாலும் பாதிக்காது கொஞ்சம் கான்செப்ட் மாதிரி தெரியும் சொல்றதெல்லாம் ஏதாவது நடக்கிற பொய் பேசாது வேதாந்தம் வேதம் இது தன்னை பரமாத்மாவாக அறிந்தவனுக்கு தான் முழு திருப்தி உண்டாகும் மீன்ஸ் ஜீவன் முக்தகா மீன்ஸ் ஜீவன் முக்தகா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் என்னது ஜீன் முக்தனுடைய லட்சணத்தை பற்றி உபனிஷன் இப்ப விதேக முக்தன் பத்தி சொல்றது செல்ஃப் என்ன அப்படின்னா சுய கட்டுப்பாடு உடையவன் உடையவன் எந்த நேரத்திலையும் தன்னுடைய கொள்கையிலிருந்து விழுந்திராதவன் அப்படின்ட்டவன் அந்த தொடர்ந்து இருக்கக்கூடியவன் நடுவில் எந்த மாதிரி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியவன் தொடர்ந்து லட்சியத்திலே இருக்கிறவன் வழிக்கு விடாதவன் ஆல் த டைம் இதே ஞானத்தை பத்தி பேச்சு இதே சப்ஜெக்ட் பத்தி பேச்சு மனநிதி பட்டனம் பாட்டணம் நம்ம கேட்ட விஷயத்தை நிச்சயம் ரெண்டு மூணு பேருக்காக சொல்லிடும் ஆளை புடிச்சு உட்கார வச்சு புரியுதுதான் இதுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது நீ புரிஞ்சுக்கியான் அவங்களுக்கு சொல்லிடணும் புரியுது அப்படி சொல்லின்றே இருந்தா நமக்கு வேதாந்தன் முதல்ல சொல்லுவாங்க திருப்பி திருப்பி அவங்க விரும்ப இல்லாம நீ சொல்லிடும் வேதாளன் பேர் வச்சுருவாங்க ஆனாலும் சொல்லணும் ஓகே இங்க உங்க பக்கத்துல சகத்தோட இருக்காங்களே கிளாஸ்மேட் அவங்க கிட்டையாவது கொஞ்சம் சொல்லி knowledge இருப்பாப்பியாப்பியா இறக்கும் தருவாயில் பிரார்ப்ப முடியும் தருவாயில் சர்வகம் சர்வகம் பிரம்மன் எங்கும் இருக்கிறது எது இருக்கிறது அந்த பிரம்மன் பிரம்மன் அவன் அதுலான் கலந்து விடுகிறான் ஒன்றிவிடுக அதாவது இண்டிவிஜுவல் பர்சன் அந்த டோட்டாலிட்டியோட சமஷ்டியோட கலந்து விடுகிறான் சங்கமமாகறான் சோ எங்கும் இருக்கின்ற அந்த இன்பினிட் பிரம்மத்தோட இவன் கலந்து விடுகிறான் ஒன்றாகி விடுகிறான் எப்போ பிரார்த்த முடியும் காலத்துல சர்வம் ஏவ ஆவிசந்தி ஆவிசந்தி அவர்கள் வந்து அவர்கள் எங்கும் வியாபித்து இருப்பவர்களாக மாறிவிடுகிறார்கள் மோட்சத்தை அடைவான் சுருணு சொல்றேன் கவனமா கேள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூ பண்ணி மோட்சத்தை அடையறதில்லை இங்க இண்டிவிஜுவல் ஜீவா அந்த சமஷ்டி ஜீவால இருந்து இங்க இருந்து போய் எங்கயோ போய் நின்று வைகுந்த கதவளை தட்டி பெருமாள் விஷ்ணுன்றது வியாபித்திருப்பவர் விஷ்ணு ஆல் பெர்வைடிங் ஆல் பெர்வை இடத்துல போய் எங்க பாக்கிறது அதனால நீ பாக்கிறதுலாம் அவர் தான் அதனால என்ன அர்த்தம் குடா காசத்துல இருந்து மகாகாசத்துக்கு போறது இது குடாகாசம் இதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு இல்லையா இருக்கு இதுக்கு பேரு குட்டாகாசம் பாட்டு ஸ்பேஸ் பாட்டு ஸ்பேஸ்ல இருந்து டோட்டல் ஸ்பேஸ்ல ஜாயின் பண்றது எப்படி இது உடச்சுட்ட பாட்டு ஸ்பேஸ் டோட்டல் ஸ்பேஸ்ல போயிடும் கரெக்ட் அப்போ இந்த பாட்டில் இருக்க ஸ்பேஸ் கொஞ்சம் நகர்ந்து போய் அந்த புலம்பல் போயிடும் அப்படின்னு அர்த்தம் சர்வம் ஏவ ஆவிஷந்தி எல்லாமாகவும் ஆயிடுவான் இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றியாகும்போது பரமாத்மாவாக சர்வ வியாபியாக மாறி விடுவான் யாரு அல்ப ஜீவாத்மா தான் இந்த உடம்போட பருவாயிட்டு கிடையாது அப்படி பெருசாக்குறது இல்லாது வரும்போது போயிடும் இடிச்சு வேற கட்ட வேண்டியிருக்கும் பெருசாட்டி என்ன ஆகும் அப்படி பிசிக்கலா கிடையாதுயம் அந்த சைத்தன்யத்தை ரெக்ககனைஸ் பண்ணுவான்னு அர்த்தம் ஓகே ஆறாவது மந்திரத்தை இதுக்கு அடுத்தது என்ன சொல்றது ஆறாவது மந்திரம் அது ஒரு முக்கியமான மந்திரம் வேதாந்த விஜான சுனிசிதார்த்தாக சந்யாசயோகாத் எதய சுத்த சத்வாக தே பிரம்மலோகேஷு பராந்த காலே பராமரிச்சந்தி சர்வே இது கைவல்ய உபநிஷத்துல வருது இதே மந்திரம் சோ முக்கியமான மந்திரம் கூட இந்த மந்திரம் வந்து அடிக்கடி சங்கரர் கோட் பண்ணக்கூடிய ஒரு மந்திரத்துல இது ஒண்ணு ஓகே ஜீவன் முக்தி விதேக முக்தியுடைய பலனத்தை திருப்பி சொல்றது குருவானவர் இதை வந்து படிப்படியா எப்படி ஆக்சிடெண்ட் போறாரு முன்னாடி சொன்ன மந்திரம் மாதிரியே இதை சொல்லிட்டு இருக்காரு ஓகே எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரீ அரேஞ்ச்மெண்ட் முதல்ல வந்து சுத்த சத்வாகா சுத்த சத்வாகனா இந்த ஆன்மீக பயணத்துல முதல்ல இருக்க வேண்டிய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா மனசுல இருக்கிற தூய்மை பியூர் மைண்ட் வேணும் ஓகே ஓகே பியூரிட்டி மைண்ட் வேணும் சுத்தமான மனசு வேணும் வேணும் இல்ல சத்வாக மீன்ஸ் மைண்ட் ராகத்வேஷ ரஹித்த மனம் சுத்த சத்துவ மனம் ஓகே அப்போ ரெண்டு விதமான கண்டிஷன் இருக்கிறது சுத்தம் ரெண்டு விதமான கண்டிஷன் கண்டிஷன் ராகத்வேஷா ஆல்சோ பியூர் இந்த ராகவேஷத்தை முதல்லா எடுத்துட முடியாது அந்த ராகத்வேஷ நாம வச்சுக்கலாம் முதல்ல பயன்படுத்த தெரியணும் அதனால நமக்கு வந்து லெஜிடிமேட் ராகா லெஜிடிமேட் ராக ஆப்யூங்கானிண சக்ஷுரோத்ர மதோபலமிந்திரியானி சர்வா அப்போ என்னுடைய பலம் என்னுடைய இந்தியம் பலமா இருக்கணும் கண்ணு பலமா இருக்கணும் இதெல்லாம் வேண்டுதல் பண்ணிக்கலாம் இந்திரியங்கள் நல்லா படிக்கணும் அந்த விஷயத்துக்காக விரும்புறேன் நான் எனக்கு புரிய விரும்புறேன் இருக்கலாம் எனக்கு நோய் வரக்கூடாது நோய் மேல துவேஷம் இருக்கு எல்லாருக்கும் இல்லையா கரெக்ட் தானே நோயை வந்து யாரும் விரும்புறதுல அதுல துவேஷம் இருக்கிறது ஓகே இதுல ராக துவேஷ லெஜிடிமேட் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா எந்த நான் நான் அன்புக்கு அடிமை எதுக்கும் எதுக்கும் அடிமையாய்ளம் ஆகும் கீத கிருஷ்ணா அழகா சொல்றாரு என்ன சொல்றாரு கஷ்டம் பண்ணணும் மேனேஜ் பண்ணணும் இந்திய ராகவேஷ விவசிதான் எல்லாருக்கிட்ட இந்த ராகத்வேஷம் இருக்கிறது இல்லாமல் போகாதுவேஷம் போது என்ன சம்பந்தம் இந்த டிவியில பார்க்கிறம அந்த காட்சிக்கு நமக்கு சம்பந்தம் ரோட்ல போகும்போது சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தம் மைண்ட் இருக்க அதுக்கு அதுக்கு அதுக்கு ஜீவிதமே என்னன்னா ராகத்வேஷமா இருக்கணும் அதுக்கு சாப்பாடே டிஃபன் காஃபி மாதிரி ராகத்வேஷம் ராக ஜோஷ ராக பண்ணிட்டே இருக்கும் அது அப்ப பரவல தயோர்ன வசமா கச்சே தௌசிய பரிபந்தி நௌ அர்ஜுனா இந்த ராகத்வேஷத்து பிடியில நீ சிக்கிக்க கூடாது ராகத்வேஷம் இருக்கும் அது கிட்ட நீ மாட்டிக்க கூடாது அகப்பட்டு கூடாது இந்த நீ இப்போது இட்லி தான் பிடிக்க எடுத்துக்கோசை எனக்கு இட்லி இல்லை வாழ்நாலே போயிடும் அட அது மேல ஒரு அடிமையா ஆகிற பாரு அங்கதான் கண்டிஷன் இருக்கக்கூடாது ஓகே சோ அதனால அது வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுவே நீட் ஆயிடக்கூடாது இருந்தா ஓகே இல்லைன்னாலும் ஓகே அப்படி இவர் வாழ்க்கையில கொண்டு வந்துட்டு எனி திங் எதுவேன்னா எடுத்துக்கோங்க ராகத்வேஷத்துக்கு அடிமையாக கூடாது அது இருந்தா உபயோகப்படுத்துவேன் இல்லைன்னா ஓகே அப்படின்ற அதாவது பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் மனசு அமைதியான மனசு கிடைக்கும் மனசில் இருக்கோர்வேஷம் இருக்க என்ன ஆகும் உங்களுக்கு எவ்வளவு கவள ராகத்வேஷம் இருக்கிறதோ அவ்வளவு மைண்ட் வந்து ரெஸ்ட்லெஸ் இருக்கும் அந்த ராகத்வேஷ குறைய குறைய குறைய குறைய விருப்பு விருப்பு குறைய குறைய லைக் டிஸ்லை குறைய குறைய மைண்ட் சுத்தமாகும் அமைதியான நதியினிலே ஓடம் ஓட அந்த அமைதியா வர்றதுக்கு ராகத்வேஷ குறைக்கணும் ஓகே அதனால ராகத்வேஷ குறைக்க குறைக்க பியூர் மைண்ட் பியூர் மைண்ட் மீன்ஸ் அமைதியான இவர் கவி காளிதாஸ் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சாக்குந்த அழகா எழுதுறாரு துஷியந்தன் வந்து துஷியந்தன் அப்படி வராட்டுக்குள்ள வரும்போது எப்படி வருதுன்னா அங்க வந்து ஒரு ஆள் கூட சண்டை போடல அது மாதிரில பட்சி எல்லாம் வந்து சண்டை போடல மிருகா சண்டை போடலா இருக்கிறது அந்த இடம் முழுக்க பக்கத்தில் அமைதியா இருக்கிறது அப்படின்னு சொல்றான் அதனால இங்க கண்டிப்பா ஏதோ ஒரு ஆசிரமம் இருந்தாகணும் இருந்தாகணும் ஆசிரம பதம் சாந்தமிதம் ஆசிரம இங்க ஏதோ ஒரு ஆசிரமம் இருந்தாகணும் இல்லைன்னா இவ்வளவு ஒரு அமைதி இருந்திருக்கா மனசுக்கு வராது அப்படின்னு அவனுக்கு துஷன் ஏன்னா அவன் கண்ம மகரிஷனுடைய ஆசிரமத்தை பக்கத்துக்கு போயிட்டான் அந்த இடத்துக்கு போக போக போக மைண்ட் காமாறது ஓகே உங்க நம்ம ஊரு பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்துல சட்டசபை பக்கத்துல போகும்போது இவர் புத்தா மைண்ட் எப்படி இருக்கும் ரெஸ்ட்லெஸ் கூட ஒரு டென்ஷன் ஆயிடுவார் பார்லிமெண்ட் பக்கத்துல போய் நின்னு அவர் நேரமே கிடைச்சிருக்காது அப்படி சோ அதனால இந்த கல்கி ஒரு ரொம்ப அழகா கதை எழுதினாரு சோ அதை பொன்னின்னு சொல்லணும் அந்த பூங்குழல் ஒருத்தர் இருப்பான் அந்த போட்டை வலிச்சு அந்த மண்ணு இருப்பான் வந்து ஒரே குதிச்சுன்னு அவன் சொல்றான் புறக்கடல் அமைதி இருக்க அக கொந்தளிப்பது ஏன் அப்படின்னு பாட்டு பாட்டு போவான் ஓகே அப்படியே இவ இவ பாடுறது கூட அவனுக்கு ஒன்னும் காதலே விழாது நீங்க நல்ல கொந்தளிச்சுட்டு எதிர்க்க என்ன தெரியாது புரியுதுதான் அதனால சுத்த சத்துவம்னா சமத்துவம் யோக உச்சதே ஈக்குவனமிட்டி மைண்ட் So So So, peace peace Peace of, of mind okay. mind mind mind mind is is balanced Balanced Okay Okay, spiritual growth பீஸ் ஆஃப் பீஸ் மைண்ட் சபதியான நம்ம improve ஆயிருக்குமா இல்லையா எப்படி scale பண்றது ஏதாவது ஒரு scale சொல்லுங்க சமத்துவம் mind மனசனுடைய சமத்துவம் தான் அதனால யாரும் ஒருத்தர் இன்டெலிஜென்டா இருக்கான சமத்துவம் கிடையாது நம்ம ஊர்ல மோர் இன்டலிஜென்ட் மன அமைதி கொடுத்துடாது வருதோ அவனுக்கு தான் அமைதி மனசுரம் இருந்ததுன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் தப்பு பண்ணி அதனால இந்த கப்ப எப்படி எப்படி வித்யூரி புத்திதான் நடுவில் குறை தான் சாந்தமா இருக்கும் ஓகே பியூர் மைண்ட் அது சரி அதுக்கடுத்தது அவனுக்கு ஞானம் கிடைச்சிடும் Okay. ये यार okay. okay. यार दृष्टिया सन्यासी कमीटूट okay. रेगुला அப்போ அவனுக்கு வந்து இந்த சன்னியாசிக்கு டியூட்டி என்ன இருக்கிறது சன்னியாசிக்கு ஒரு டியூட்டி கிடையாது நேஷனல் ட்யூட்டி கிடையாது ரிலீஜியஸ் டியூட்டி கிடையாது டியூட்டி கிடையாது ஒரு டியூட்டியும் கிடையாது ஒரே ஒரு வேலை தான் அவனுக்கு பட்டணம் பாடணம் பட்டணம் படனம் அத்தியாயனம் அத்தியாபனம் எப்ப பார்த்தாலும் படிக்கணும் சொல்லணும் அவளைதான் ஒன்னு ஓட்டு கூட போட கிடையாது சன்னியாசிக்கு ஓட்டு போடுறது கூட உரிமை கிடையாது அவனுக்கு எந்த விதமான கிடையாது பொதுவா சொன்னா சன்னியாசி சிவில் செத்தாரை போல் திரி அப்படின்னு பேரு நான் கரெக்டா சன்னியாசி எடுத்துட்டு பிரம்மசூத்திர கிளாஸுக்கு போயிட்டேன் ரொம்ப சன்னியாசி எடுத்து நேரம் பூஜை சுவாமிஜி கிளாஸுக்கு போய் உட்காந்துட்டேன் எல்லாரும் சொன்னான் சன்னியாசிரவணம் குறியாது சன்னியாசி சிறுவன எனக்கு ஆரம்பத்துல ஒண்ணு புரியல சன்னியாசி சிரவணம் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் தான் இந்த பாடத்துல வந்த தெரியுது ஓகே அப்ப சன்னியாசிக்கு என்ன சொல்லணும் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் திருமண சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் கேச கேட்கணும் சிடி கேட்கணும் பேசணும் பேசும்போது பிரம்மத்தை பத்தி பேசணும் சிந்திக்கும்போது பிரம்மத்தை பத்தி பேசணும் ஓகே சாப்பிடும்போது பிரம்மத்தை பத்தி பேசணும் ஓகே இல்ல ஒரே காலையில இருந்து ராத்திரி ஒரு அம்மா கேடுது உங்களுக்கு போர் அடிக்கதா கொஞ்சம் ஒரு இது டிவி வாங்கி அனுப்பட்டுமா அப்படின்னு சொன்னான் நிஜமாவும் கேட்டா டிவி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக்கணும் இல்லாட்டி மூளை சூட் ஆகிடும் ஏ ஒன்னும் இல்லை இந்த கிரிக்கெட்டு கிரிக்கெட்டை வந்து ப்ரொஃபஷனலா எடுத்துட்டான்னு வச்சுக்கோ கிரிக்கெட்டை ப்ரொஃபஷனலா எடுத்துட்டானா அவன் எப்படி இருப்பான் நடக்கும் போதே இருப்பான் அப்படி பண்ணுவான் ஓகே இப்படி பண்ணும்போது இப்படிலாம் பண்ணுவான் ஓகே அவன் பாத்தீங்கன்னா நடப்பான் ஒரேட்டி பத்தி பேசுவான் அல்ப கிரிக்கெட் இருக்கும் போது இவ்ளோட் பிரம்மத்தை அடையிறதுக்கு அதே பொறுப்பா இருக்க வேண்டாமா அது மாதிரி ஒத்துக்க முடியல இருக்கிற கர்மயோகம் பண்றதுக்காக போறேன் பாச திட்டும் போது எப்படி இருக்கணும் நான் கர்மயோகம் பண்றேன் நீ திட்டிக்கோ எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்ல அவங்க சொல்லக்கூடாது அங்க கோச்சு இருக்கணும் இல்ல அவன் திட்டுறது வந்து நீ உரைக்கிற மாதிரி இருக்கணும் நீ வந்து வச்சுக்கோ வேலையை விட்டு அனுப்பிச்சுடுவான் இங்க வந்து எங்கிட்ட சொல்லக்கூடாது உங்க பேச்சு கேட்டு வேலையை போச்சு குடும்பத்துக்கு போறேன்னு வச்சுக்கோ குடும்பத்துல அப்படி இருக்கும்போது எல்லாம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும் ஓகே இதே கிளாஸ் தான் கொண்டு பண்ணும் எதி சந்யாசோகா அப்படின்னா ஞான யோகா ஞான யோகா சாதனையினால என்ன சாதனை சாதனை சரி குழந்தைக்கு அனுப்பி வைக்கிறோம் என்ன எதிர்பார்ப்போம் படிக்கணும் அனுப்பி வச்சு அது யூனியன் லீடர் அது குதிரை மேல போயிட்டு இருக்கும் ஓகே கிளாஸ் கட்டடிச்சிடும் என் பையன் தான் காலேஜில் அத்தனை பேருக்கும் அவனை பத்தி தெரியும் நல்ல பெயர் எடுத்தாந்தமா இருக்கும் இல்ல ஓகே அப்ப படிக்கிற அப்போ இந்த எதிகி என்ன ட்யூட்டி அப்படின்னா वेदा विचार योग अज्ञान सुनिच्चितियादिष्जान मीन सा वेदा विज्ञान ना ना उपनिषत् सात என்ன தாற்பயம் தாற்பயம் மைய கருத்து சென்ட்ரல் டீச்சிங் வேதாந்தல் டீச்சிங் என்ன அதை தெரிஞ்சுக்கணும் என்ன சீதாவை பார்த்துட்டு வரணும் சீதாவுக்கு அதுதான் மைய கருத்து ஓகே இங்க வந்து ராமன் வந்து எதிர்பார்த்தான் கடைசியில அது இல்லாம போயிடுச்சு அப்படின்னும் அப்ப சென்ட்ரல் தீம் வரணும் சென்ட்ரல் தீம் என்ன வேதாந்ததுல ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அப்ப வேதாந்த விஜான அர்த்தகம் என்னன்னா தாபரிய கூறுகின்ற அவர்களுக்கு உபனிஷத்து கொடுக்கிற சாஸ்திரத்தில மைய கருத்து தள்ள தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள் சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொள்கிறார்கள் வேதாந்த விஜயான சாதகர்கள் உபநிஷத்து தாற்பயத்தை புரிஞ்சுண்டு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமா சிரவண மனநிதி அடைஞ்சி மனநத்து மூலயமா இன்டலக்சுவலா இருக்கிற டவுட்ஸ் அந்த டிஃபெக்ட குறைச்சி அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தில் இருக்கக்கூடியது இருக்கிற விஷயத்தான் எடுத்து இப்ப வந்து குழந்தையா இருக்கும் போது நம்ம அம்மாவோ யாரோ வந்து அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு மேடம் அடைஞ்சபு இருக்கும் சொல்லிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் மைண்ட் வந்து இடிச்சுட்டே இருக்கும் அந்த அபிச்சுவல்ஸ் இருக்கு இல்லையா எமோஷனலா இருக்கிறது அந்த எமோஷனலா இருக்கிறது நீக்கிறது நிதித்யாசனா அதாவது நோ கம்ப்ளைண்ட் ஓகே நிதித்தியாசன பண்றது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன வேதாந்திரமன் அமிர்தா மரணமற்ற அந்த மரணமற்ற பிரம்மத்தை அவன் அழிகிறான் ஜீவன் முக்தன் என்ன செய்யிறான் அந்த அந்த விதேக முக்தனா ஆகிறான் அந்த பரபிரம்மத்தையே அடைகிறான் அறிகிறான் ஒன்றாகிறான் எப்போ எப்ப பிராரப்த கால தீர்ந்தவுடனே பிராரப்த கால எப்ப தீர்கிறது பராந்த காலே இறுதியான இறப்பு கடைசி மரணம் இந்த ஞானிக்கு மாத்திரம் தான் மரணத்திற்கு மரணம் நேரு பண்டிட்டு நேரு காலம் ஆகும்போது ஒருத்தர் கவிதை எழுதினார் பியூட்டிபுல் கவிதா உனக்கு ஒரு நாள் சாவு வராதோ அப்படின்னு ஒரே புலங்காய் நல்லா இருக்கு அஜானியோட மரணம் நாட்டு கடைசி மரணம் திருப்பி ஜென்மம் உண்டு அந்த அதுக்கு பேர் அந்த காலேஜ விஷயம் பராந்த காலே பராந்த கால லாஸ்ட் டெத் அப்போ சர்வே தேம்ம லோகேஷு பரிமுட்சிய சர்வே தே இவர்கள் எத்தையாக சாதகர்கள் கமிட்டட் லைஃப் உள்ளவர்கள் அடைகிறார்கள் முழுமையாக கலந்து விடுகிறார்கள் பிரம்ம லோகனை திருப்பி அந்த லோகம் கணக்கு இங்க லோகம் என்றது பிரம்ம சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யத்தில் கிடக்கிறார்கள் எப்படி எப்படி கலக்குகிறார்கள் ஸ்பேஸ் டுடாக இருந்து மகா காசம் ஓகே குடா காசத்திலிருந்து மகாகாசத்தில் ஜாயின்ட் ஆகிறது சோ அது விதேக முக்தி ஓகே அதனால என்ன இப்ப ஞானத்தினுடைய பலம் ஜீவன் முக்தி விதேக முக்தி அவனுடைய பராந்த காலே கடைசி நேரத்தில் அவன் பிரமத்தையே சேர்ந்து விடுகிறான் திருப்பி இன்னொரு தடவை கிடையாது கடைசியா ஒன்று பராந்த காலே அவனுடைய கடைசி மரண காலத்துல திருப்பி பர்த் வர்றதில்லை இப்படிப்பட்ட சாதகர்கள் முழுமையாக அடைகிறார்கள் இது இந்த ஞானத்தினால இதையே ஏழு எட்டு ஒன்பது எல்லாம் கொண்டு போறாரு அத்தியாயத்துல அந்த ஆறாவது மந்திரம் சொன்னமோ அது போல இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி மந்திரத்துல ஒன்பதாவது மந்திரம் ஒரு முக்கியமான மந்திரம் சொல்லிட்டு இதெல்லாம் கடைசியா முடிக்கப்போறாரு அப்புறம் இதை வந்து படிக்கணும் அப்படின்னு கடைசியா சொல்ல போறது கடைசியா சொல்லி என்ன பிரீங்களா சோ இனிமேலாவது யாரு நம்ம எப்படி இருந்தா இது புரியுன்றதோ அதுல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மேட்ச் பண்ணோம் அப்படி இந்த மந்திரத்தை நாளைக்கு கடைசி கிளாஸ் காலம்பரை ஓகே அத சொல்லி நம்ம இந்த ஜீவன் முக்தி விதேக முக்தி ஞானத்துடைய பலன் சொல்லி இப்போதைக்கு முடிச்சோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணிய பூர்ணமாதாய பூர்ணமி பாவா ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு நமஹோப்ப